கூறுவதாக நபி அலி வல்லம் அவர்கள் கூறி மீது சத்தியமாக உங்களில் ஒருவர் வனாந்திரத்தில் காணாமல் போன தம் கிடைக்கும் பொழுது அடைகின்ற மகிழ்ச்சியை விட மிக அதிகமான மகிழ்ச்சி தன் அடியான் தன்னிடம் பாவம் மன்னிப்பு கோரும்போது அல்லாஹுக்கு ஏற்படுகிறது என்றும் நபி சொல்லு வாயிலும் அவர்கள் கூறினார்கள் வாயிலும் அவர்கள் அல்லாஹு கூறுவதாக பின்வருமாறு கூறினார்கள் என்னிடம் அவர் ஒரு அடி நெருங்கினால் அவரிடம் நான் ஒரு முழம் நெருங்குவேன் என்னிடம் அவர் ஒரு முழம் நெருங்கினால் அவரிடம் நான் இரண்டு முழம் நெருங்குவேன் என் பக்கம் அவர் நடந்து வந்தால் நான் அவர் பக்கம் விரைந்து ஓடி வருவேன் புகாரி ஏழு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து முஸ்லிம் இரண்டு ஆறு ஏழு ஐந்து